அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் கூறாதவை என்று தெரிந்து கொண்டே நான் கூறியதாக ஒருவர் ஒரு செய்தியை கூறினால் அவர் கொய்யர்களில் ஒருவர் ஆவார் என்று நபி சல்லு செல்லம் அவர்கள் கூறினார்கள்